ஹதீஸ் எட்நூத்தி பதினொன்று பரானி அல்லாஹும் அவர்கள் கூறியதாவது நபிசலல்லாஹூ அலிஹ செல்லும் அவர்களுக்கு பின்னால் நாங்கள் தொழுது கொண்டிருந்தோம் அவர்கள் சமி அல்லாஹுலிமன் ஹமிதா என்று சொல்லி முடித்து சுஜூதுக்கு சென்று நெத்தியை பூமியில் வைப்பது வரை எங்களில் யாரும் சுஜூதுக்காக தம் வளைக்க மாட்டார்கள்